சுவய கோபிகாஜீவனஸ்மரணம் கோவிக்கிருஷ்ணங்க ரெக்கார்ட் பண்ணுவோம் ரெண்டாக கரெண்ட் பொடுத்து இந்த மாதிரி தான் பல தடங்கள் வரும் இந்த மாதிரி எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் நான் ரீவொர்க்கே பண்ண மாட்டேன்னு இதெல்லாம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்க வேளவுக்கு எல்லாம் முன்னால் கேர் பண்ணிடுவோம் அப்புறம் இந்த என்னுடைய லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ரியாரிட்டியை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியை இந்த கற்கபாவதமும் சிவோகமும் தினம் ஒரு ஆடியோ போனோம் அப்போது ஐ ஃபார் இட் ஃபார் நாட் முன்னாலே போக போகணும் கரெக்டாக ஒரு கரண்டு இடங்கள் இடைஞ்சல்னா அப்படி ஒரு இடைஞ்சல் வரும் ரைட் போட்டுடும் ராதேகிருஷ்ணன் இப்போ என்னென்னா நே விட்ட இடத்துல பார்த்தா அந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் கதைகளுடைய தொடக்கம் இது தொடர்ச்சி தான் இருக்கு அது அதான் சொன்னார் அர்ஜுனன் என்ன பண்ணார் அர்ஜுனன் வந்து அந்த காண்டவ வனத்தை எரித்தான் இருச்சுட்டு அதுக்காக அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினான் கண்ணனை கடைசியாக நேற்றி சொன்னேன் அந்த குருக்ஷேத்திரத்தில் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் மாத்திரம் கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக இல்லை ஏற்கனவே இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் அர்ஜுனன் வந்து நீ சாரதியாக இருந்தால் போகணும் நீ ஒன்றும் நீ ஒன்றும் எனக்காக சண்டை போட வேண்டாம் பக்கத்தில் இருந்தாலே போகிறமே தானே எத்தனை எத்தனை இதை பகவத்கீதையில் கடைசியாக சொல்கிறார் அவர் அந்த சஞ்சயன் சொல்கிறார் தான் த்ரோகேஸ்வர கிருஷ்ணத்தை பார்த்தோ தனுத்தரம் திருசீர் விஜயபுதிர் மதிர் மமா கரெக்டாக சொல்லிடணும் அதாவது பாரபக்ஷம் இல்லாமல் கரெக்டாக சொல்லுவாள் சந்தேகம் அந்த மாதிரி இங்கே ஏற்கனவே இருந்த எக்ஸ்பீரியன்ஸு அதனால் நாங்கள் சொல்லணும் சாரதியாக இருந்தால் அப்படி என்ன இந்த இடத்துல அந்த மகாபாரதில் சொல்லக்கூடிய கதை என்னென்னா ரொம்ப சுருக்கமாக இரு ரொம்ப ஷார்ப்பாக சொன்னால் அர்ஜுன் இது அக்னி பகவானுக்கு கொஞ்சம் வயிற்று வலி கொஞ்சம் அஜீரணம் ஏதோ கஷ்டம் தான் இந்த அவர் எரிச்சா ஒரு சரியாக போடும் அதுக்கு எரிப்பதற்கு தடங்களாக இந்திரன் இருக்கார் இந்த அதை தேவர்களுக்குள்ளேயே பல நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை போட்டு கொடுத்துருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்து எல்லாம் சண்டை போடுவாங்க ஆப்போசிட்டாக இருப்பான் அப்போது அர்ஜுன் அந்த அக்னி பகவான் ஒரு பிராமண ரூபத்தில் வந்து கிருஷ்ணனும் அர்ஜுனனு இருக்கிற இடத்துல வந்து அவர் பிரார்த்தனை பண்ணுன்னு தெரிஞ்சு போயிடுத்து கிருஷ்ணன் தெரியாதான்னு அப்போ ஆஹா ஆட்டோம் அப்படின்னார் அப்போது என்ன பண்ணார் அந்த காண்டவனத்தை முழுக்க தன்னுடைய அம்புகளால் பெரிய ஒரு பந்தல் மாதிரி போட்டான். இந்திரன் மழை வருஷத்தும் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு ட்ராப் கூட வாட்டர் உள்ளே பாவில் அக்னி பகவான் அந்த காண்ட வனத்தை எரித்தான் அந்த வனத்தில் மாட்டின்ட்டு வந்து மயன்கிற சிற்பி அப்புறம் தக்ஷகன்கிற பாம்ப தேவநாகம் அப்புறம் சில பறவைகள்லாம் சொல்லப்படுது அதாவது அப்படிலாம் இருக்குது அந்த கதையெல்லாம் நிறையா வரும் அந்த அர்ஜுனன் அக்னிக்கு உபகாரம் பண்ணி கொடுத்ததால் அவன் இதாக கொடுப்பான் ப்ரெசன்டேஷன் ஏதாவது உபஹாரணி பண்ணதுக்கான் திருப்பி அதே மாதிரி மயன் வந்து அங்கே அதில் மாட்டிட்டு இருக்கிறோன்ன அவனுக்கு காப்பாற்றப்படுகிறான் அதுக்காக ஒரு ஒன்று பண்ணுவான் அதே மாதிரி அந்த தக்ஷகன்னாகும் அது மாட்டின்றதுனால அவருக்கு கோபம் வந்து அர்ஜுனனுக்கு அந்த கர்ணன் விடக்கூடிய நாகாஸ்திரத்தில் அது பிரவேசம் பண்ணி கண்ணனுக்கு தெரியுமே அதனால் என்ன பண்ண டக்குன்னு இந்த அர்ஜுனுடைய ரதத்தை ஒரு அமுக்க அமைக்கிட்டா அந்த நாகாஸ்திரம் தக்ஷகனோட வருது அவனுடைய இத தலைக்கு வந்து தலப்பாயோடு போச்சுன்னு சொல்லுவார் இதுதான் தலைக்கு வந்ததே தலைப்பாசியோட போச்சுன்னா கிரீட மாதம் தட்டிக்கு வந்துடும் அப்புறம் ஆயிடும் அப்புறம் மறுபடியும் நாகாசிரத்தை பிரயோகம் பண்ண மாட்டான் அந்த கர்ணன் இதெல்லாம் அப்படி எல்லாம் இருக்க நிறைய கதை அந்த சம்பந்தமான விஷயம்தான் இங்க காண்பிக்கப்படுது அப்போ ஹே ராஜன்ன பரீட்சத்து கூட சொல்றாரு சுக்க பிரம்மிகள் அந்த அக்னி பகவானும் அந்த காண்டவ வனம் அது வந்து எப்படின்னா சம் அந்த பஞ்சாப் யூபி அந்த மாதிரி இடம் வச்சுக்கோ இது வந்து இவங்க இவங்களுக்கு அந்த ஹத்தினாபுரத்துல அவங்களை சேர்ந்த ராஜ்யத்துல கொஞ்சம் கொடுத்துட்டாரு அதாவது இது மாதிரி இருக்கக்கூடிய புல்லும் புல்லும் புதரும் முள்ளும் புதரும் காடாக இருக்கக்கூடிய இடத்தை கொடுத்தா ரொம்ப பெருசாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டார் திரதராஷ்டன் அந்த இடத்துல தான் இந்த விஸ்வகர்மாவை வச்சு இந்திரபுரத்தை நிர்மாணம் பண்ணாங்க அந்த அக்னி பகவான காண்டவனத்தை எரிப்பதற்கு அர்ஜுனன் உபகாரம் பண்ணான் அப்போ அந்த அக்னி பகவான் சந்தோஷம் எடுந்து அர்ஜுனனுக்கு ஒரு வில்லை கொடுக்கணும் அதுதான் காண்டிவுங்கிற தனுசு காண்டிங்கிற தனுசு அர்ஜுனன் ஒத்தனால்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி காண்டிவுங்கிற வில்ல கொடுக்கணும் வெள்ள குதிரைகள் வெள்ளையாற்கக்கூடிய நாலு குதிரைகள் ரத்தம் அப்புறம் அக்ஷயங்களாக இருக்கக்கூடிய அதாவது குறையாத குன்றாத அழிந்து போகாத சாஸ்வரமாக இருக்கக்கூடிய ரெண்டு அம்பரா துணிகள் எதுக்கு ஒரு அம்பரா துணி கொடுமே எவ்வளோ வேணா அம்புகள் வந்து சேருமே அப்படின்னு போகிறோம்னா அவன் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் அவன் வந்து சவ்ய வாகனா சவ் அது சாட்சி மாத்திரம் இது நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சின்னு சொல்லுவார் பகவத்கீதையில் கண்ணன் என்ன ரெண்டு கையாலும் லெஃப்ட் கேண்டு லெஃப்ட் கேண்டு ரைட்டு கேண்டு ரைட்டு கேண்டு லெஃப்ட் கேண்டு ரெண்டு கையாலும் ஒரே நேரத்தில் நம்ப போடக்கூடிய சக்தி படந்தது அப்போ ரெண்டு அம்பரா துணி இருந்ததுன்னா ரெண்டு கையால் நம்ம போட்ட அடிப்பான் ரெண்டு வில்லு ஒரே வில்லில் ரெண்டு கையால் போடுவோம் அப்படி அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்கில் பெரிய அப்படி அதனால ரெண்டு அம்பரா துணிகள் வில்லாளிகளால் மற்ற அஸ்திரங்கள் சஸ்திரம்னா என்ன சஸ்திரம்னா என்ன சஸ்திரம்னா வெப்பன்ஸ் சஸ்திரம் அப்படின்னா வெப்பன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வெப்பன்ஸ் அஸ்திரம்னா என்ன அதே அம்பு மந்திரத்தால் பிரயோகம் பண்ணப்பட்டால் அது அஸ்திரம் வருது பாசுபதாஸ்திரம் நாராயணாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் வாயவியாஸ்திரம் அக்னியாஸ்திரம்னு அதுதான் அப்படியும் அப்படிப்பட்ட இப்படி அத்திரங்கள் தெரிந்த வில்லாளிகளால் பிளக்க முடியாத ஒரு கவச்சத்தையும் அவர் கொடுத்தார் அப்போது அக்னி அக்னி ஒரு கவச்சம் ஒரு ரத்தம் நாலு குதிரைகள் உள்ள குதிரைகள் இருக்கிறது அவர் காண்டிங்கிற வில்லு இப்படியும் அம்புராத்திர கொடுத்தார் பின்னால் வந்து எல்லாம் இது தெய்வ காரியத்துக்காக உபயோகப்படப்படுது அந்த காட்டு தீம் அதிலேருந்து தப்பிக்க விட்ட விடுவிக்கப்பட்ட மயன்கிற அந்த அசுர சில்பி எப்படி தேவர்களுக்கு வந்து விஸ்வகர்மா சியோ அப்படி அசுரர்களுக்கு மயன் ஆர்க்கிடெக்ட் ஆர்கிடெக்ட்னு வச்சுக்கலாம் யூவில் டூ எவ்ரி திங் வாட் எவர் யூ வாண்ட் வித் டு தி ஹார்ட்வேர் ஹுவில் டூ அப்படி கிருஷ்ண பகவானுடைய ஃப்ரெண்டாக இருக்கூடிய அர்ஜுனனுக்கு ஒரு அழான சபா மண்டபத்தை செய்து கொடுத்தான் ஒரே மய மா மாயாமயமான சபாமண்டபம் மாயாமயமான சபா மண்டத்தை ஒரு காணிக்கையாக செய்து கொடுத்தான் அதுதான் அந்த மயக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மாயாமயமான சபை அந்த சபா மண்டபத்தில் தான் பின்னால் வரப்போது அது முன்னால் சொல்கிறார் துரியோதனனுக்கு ஜலமாக இருக்கும் அந்த இடத்துல இடம் மாதிரி இருக்கும் பூமி மாதிரி தெரியும் பூமி மாதிரி ஸ்தலம் மாதிரி தெரியும் ஸ்தலம் மாதிரி இருக்கும் அது ஜலம் மாதிரி தெரியும் இப்படியெல்லாம் அவர்களுடைய மனசு எண்ணங்களை பொறுத்து குழப்பிவிடும் பிரம படும் அப்படி ஏற்படும் அவனுக்கு பின்னால் ஏற்படுதுமே ஜலம் நடிச்சுட்டு இருப்பான் அது வந்து ஸ்தலமாக இருக்கும் அதாவது பூமியா இருக்கும் தரையா இருக்கும் தரை நடிச்சுட்டு இருப்பான் அது ஜலமாக இருக்கும் அப்படி மயக்கப்படக்கூடியது இப்படி மயக்கக்கூடிய அளவில் பிரமை ஏற்படும் பிரமி குழப்பம் அப்படி கிருஷ்ண பகவான் வந்து அர்ஜுனனால் கடைசியில் சரிப்பா நான் துவாரிக்கை போகிறேன்னா சரின்னு ஒரு விதமாக விடை கொடுத்தப்புறம் மற்ற ஸ்நேகிதர்களாலையும் அவர்களை அனுபவித்த அனுபவித்தப்பறம் சாத்திகை போன்றவர்களோடு சேர்ந்து சாத்திகை அவருக்கு வந்து அர்ஜுனனால் விதைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சிஷ்டன் சாத்திகும் பகவானுக்கு ஒரு சாரதி மாதிரி ஃப்ரெண்டு கூட ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்கலாம் மறுபடியும் துவாரிக்கு வந்தார் எப்படி மங்களஸ்வரூபியான அந்த கண்ணன் பகவான் தன்னுடைய பந்துக்களுக்கு உற்றார் ஒருவனுக்கு பரமானந்தத்தை செய்து கொண்டு விவாகத்திற்கும் யோக்கியமான விவாகத்தை செய்து கொண்டான அந்த ரிது நட்சத்திரங்கள் காலத்தை பார்த்து அந்த கிரக பலத்தோடு இருக்கக்கூடிய அந்த முகூர்த்தத்தில் அந்த காளிந்தி கல்யாணம் செய்து கொண்டார் அதுதான் சொல்லப்படுது காளிந்தி அதாவது முறைப்படிகள் எல்லாரையும் முறைப்படை கல்யாணம் கொண்டேன் துரியோதனுடைய இஷ்டத்தை அனுசரித்தவர்களான விந்தன் அனுவிந்தன்னு அவந்தி தேசத்து ராஜாக்கள் அவந்தினா இப்போ உஜ்ஜைன் இருக்கு இல்லையா அதுனா வந்து கண்ணன் இது படித்தார் இது குருகுலம் அந்த அவந்தி தேசத்தில் சாந்தி பண்ணி குருகுலத்தில் இல்லையா அந்த இடம் அந்த தேசத்து ராஜாக்களில் ஸ்வயம்பரத்தில் கிருஷ்ணன் டைம் மிகவும் பிரியம் கொண்ட ஈடுபாடு கொண்ட தங்களுடைய சகோதரியை கிருஷ்ணன் விவாகம் செய்து கொள்ளாமல் தடுத்தார்கள் இப்படியே அவெல்லாம் வந்து துரியோதனுடைய ஒரு கண்ட்ரோல் இருந்தார்கள் இப்போ அரசியலில் பார்க்குறான் இல்லையா வந்து கண்ட்ரோல் இருக்கிறது அந்த மாதிரி வந்தார்கள் பார்க்க போனால் இந்த விந்தன் அணுவிந்தன் அந்த இதுவரை ஒரு ராஜாதி தேவின்னு சொல்லப்பட்ட அவருடைய அத்த குழந்தைகள் அதுதான் விஷயம் விவரமாக பார்ப்போம் என்ன சொல்கிறார் சந்தோஷப்பட்டார் அக்னி பகவானுக்காக அந்த தன்னுடைய தகப்பனார் தான் இந்திரன் அவரை எதிர்த்து இந்திரனுக்கு வந்து அந்த காண்டி வனத்தை எரிப்பதற்காக அனுகூலமாக அந்த சஸ்திர அதாவது அந்த சரக்கூட்டமாக அதை அப்படியே செய்து கொடுத்தான் அர்ஜுனன் அதாவது அந்த வனத்தை சுற்றி ஒரே அம்பு ஒரு அம்பு பத்தாக்கையை அம்பு ஒரு ரூப் மாதிரி பண்ணி கொடுத்துருவான் அம்பு கூரை மாதிரி பண்ணி கொடுத்துடும் அப்போ மழை பெஞ்சான்னு இந்திரன் ஒன்றும் பண்ண முடியலை அர்ஜுனன் அக்னி பகவான் அழகாக அந்த வனத்தை எரித்துவிட்டால் அவனுக்கு இருக்கக்கூடிய சரீரத்தில் ரோகம் போயிடுத்து அதாவது அஜீரண சக்தி ஏன்னா நிறைய எல்லாரும் ஆகூத்தியம் நெய்ய கொட்டி கொட்டி போய் அவனுக்கு அஜீர்ணம் ஆயிடுத்து அப்படி ஆயிடுங்க அக்னி பகவான் பார்த்தார் காண்டிபம்னு சொல்லப்பட்ட விசேஷமான ஒரு வில்லு வெள்ளை குதிரைகள் இருக்கக்கூடிய நாலு வெள்ளை குதிரைகள் இருக்கக்கூடிய தேர் கொஞ்சம் கூட அள்ள அள்ள குறையாத குன்றார எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு அம்புரா துணிகள் ரெண்டு அம்புரா துணி சொன்ன ஒரு அம்புரா துணி போறாதன்னா அவன் வந்து சவ்யசா சின்ன ரெண்டு கையாலையும் இடது கையாலும் வரது கையாலும் ஒரே விலல அம்பு விடக்கூடிய அளவில் சக்தி படைத்த திறனாளி அர்ஜுனன் அப்படி ஆயுதமடைந்தியவர்களால் ஆயுதமடைந்தியவர்களால் பிளக்க முடியாத ஒரு கவச்சம் அதாவது ஷீல்டு சரீரத்துக்கு ஷீல்டு அந்த ஷீல்டு தான் கவச்சம் அதை வந்து அர்ஜுனுக்கு கொடுத்தான் அந்த காண்டி காண்டவனம் காண்டவனம் அந்த காண்ட காண்டவனத்தை எரி இதில் இருந்து அந்த அக்னியிலேருந்து தப்பிக்க விடப்பட்டான் மயன் அவனும் அவன் அப்புறம் தக்ஷகன்னு அது பற்றி சொல்லலை இங்கே சொன்னதை வச்சு சொன்னோம் தன்னுடைய ஃப்ரெண்டான அர்ஜுனனுக்கு ஒரு அழகான சபை அரங்கம் மண்டபம் செய்து கொடுத்தான் அதான் அந்த இந்திர பிரஸ்தத்தை நிர்மாணம் பண்ணது விஸ்வரூபன் அந்த சபையை நிர்மாணம் பண்ணி கொடுத்தது மயன் அந்த அந்த சபையில் தான் ஒரு சமஞ்சம் துரியோதனை வந்து பின்னால் வருது ராஜசூயாக பண்ணுறப்போ வருது அந்த ஜலமும் ஸ்தலம் தரையும் வித்தியாசம் தெரியாமல் தடுமாறினும் ஜலம் இருக்கிற இடத்துல ஸ்தலம் தரை நடிச்சிருக்கான் தரையுன்னு நடிச்சிருக்க இடத்துல ஜலமாக இருந்திருக்கு தடுமாறி விழுந்து ஒரு மாதிரி ஒரு பைத்தியக்காரர் மாதிரி ஆகிடுவான் அதை பார்த்து அவர் ரெண்டு பேர் சிரிப்பார்கள் பீமனும் தூத்ரோ புரியும் அதிலேருந்து தான் அந்த அவர்கள் மேலே ஒரு வெறிச்சலும் கோபமும் வெறுப்பும் பொறாமையும் அப்படியே ஏறி ஏறி போய் கடைசியில் அதை வந்து சூதாட்டத்தில் கொண்டு போய் விட்டு அவங்க வந்து வனவாசத்தில் போய் அக்னார்வாசம் போய் அவர்களுக்கு வந்து சண்டை போடுற இடவுல அப்படி போடுத்தது ஆச்சு அப்போது கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன்ட்டு விடைபெற்று கொண்டு ஆயிரத்தி பல நாட்கள் ஆயிரத்தி விடைபெற்று கொண்டு அவர்களுடைய மற்ற உறவினர்கள் நண்பர்கள்லாம் அனுமதி கொடுத்த உடனே சாத்திகை போன்றவர்களோடு சாத்திகை அவருக்கு வந்து கூட இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃப்ரெண்டு ரத்தம் ஓட்டக்கூடியவர் அப்படியெல்லாம் அவர்களை சென்று திரு துவாரகை திரும்ப வந்தார் அப்போ மங்கள ரூபியான அப்படிப்பட்ட கண்ணன் மிகவும் சுத்தமான பவித்திரமான நல்ல நாள் நட்சத்திரம் நல்ல ருத்து அப்படி இருக்கக்கூடிய நல்ல நாலு நட்சத்திரம் தீதி வார நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டு லக்னத்தில் தன்னை சார்ந்தவர்கள் மனு சந்தோஷப்பட அந்த காளிந்தி யமுனாதேவியை கல்யாணம் செய்து கொண்டார் அப்புறம் விந்த விந்தன் அணுவிந்தன்னு ரெண்டு பேர்கள் சகோதரர்கள் அவர்கள் வந்து இந்த அவந்தி நாடு அதாவது உஜ்ஜென்ட்டு கேப்ப அந்த இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள் அதை வந்து இந்த அவர்கள் வந்து துரியோதனனுடைய கண்ட்ரோல் இருந்தார்கள் அவனுடைய கண்ட்ரோல் அவனுடைய வசத்தில் இருந்தார்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு செயல்படக்கூடிய அவனுக்கு அந்த அந்த தன்னுடைய சகோதரியை கொடுக்குறா இருந்தார்கள் ஆனால் ஸ்வயம்பரத்தில் கிருஷ்ணன் அவருடைய சகோதரியான மித்திரவிந்தை வரித்தாள் வரிப்பதற்காக இருந்தாள் ஆனா அவர்கள் தடுத்தார்கள் மேலே முப்பத்தி இருந்து மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தில் சேவிப்போம் முப்பத்தி இருந்து ராஜாதிதேவியம் மித்தவிம் कृष्ण சு பிரசியிருத்திருஜன்ராஜா பிரபியம் ராஜாதிவியம் மித்தவிம் பு பிரசியகிருஷ்ணோராஜன்ராம் பிரபியம் நனன்ம கௌசலிய ஆசீத்ராஜாதிக்க கனியா தவீனி நாம கௌசலிய ஆசீத்த राजाति तस्य கனா தேகிதி நாம் சேகர்நூபாவூமிவோபுஷா தீக்ணா சுதரன் வீரக நாம் சேக்கிரு வோடுமி சப்தகோ வஷான் தீக்ணா சுதூர் தஷான் வீரக அசான்ன் ஃலான் தாம் சுஷஜி நாற்பதாம் பதி ஜலியபுரம் सैन्येन சைனாவிரம் ताम தாம் சுமஜில் பகவான் சர ஜமகம் சைன்யே மக்கோசலபதி பிரீதா பதி உத்தனம் ஆசன அர்கணேனா அப்பி குருணா பூஜையன் பதிநந்திரகா சகோசல பதிகி பிரீதா பிரதி உத்தாசன ஆசனாரிபிகி பதி உத்தான ஆசனாரிபிகி அர்கணேனாபி குருணா பூஜையன் மறுபடியும் மூலத்தை சேவிப்போம் தசமஸ்கந்தம் உத்தரார்தம் ஐம்பத்தி அத்தியாயம் கண்ணனுடைய மற்ற திருமணங்களை சொல்கிறார் சுபிரமிதினையவிம் ப்ஸ்வசு பிரசிகோராம் பிரபியம் ராஜாதித்தனையா பித்திருப்பா பிரபியம் நாம கௌசலிய ஆசீரான் கனிய கனியஜி நகனிய கனா தேவீனி நாம் சேகர்பூபோடம் சப்தகோவா அஜித் சப்தகோவா தீக்ணா சுதூர்ஷா வீரகா சகான் ஃழான் நாம் சேகர்நூபாவோடம் அஜித் சப்தகோவ்ஷா தீக்ணா சுதூர்ஷா வீரகா சகான் தாம் சுவஜி பகவான் சுவராம் பதி ஜம கௌசலியபுரம் சைனாவம் தாத்தி பகவான் சுவராம்பதி ஜமக்கௌசியம் சைன் மகத்தவ சோசலபதி பிரீத பிரதி உத்த பிரதிவுத்த உத்தன ஆசன அரிணேனப்பூஜயன் பிரதினந்தோசல பிரீத்தம் பிரதி உத்தான ஆசன அறிவி அர்கனேனா குரு நான் பூஜையின் பிரதி நந்திரான் ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுக பிரம்ம ரிஷிகள் பார்ப்போம் முப்பத்தி ஒன்றிலிருந்து ஹே ராஜன்னே கிருஷ்ணனும் அந்த ராஜாதி தேவின்னு சொல்லப்பட்ட தன்னுடைய அத்தை அதாவது வசுதேவருடைய கூட பிறந்த சகோதரியும் அத்தையினுடைய பெண் ஆன மித்திரவிந்தங்களோட ராஜாக்கள் பார்த்து நிற்கிற போதே பலாத்கரமாக அபகரித்து வந்தார் கண்ணனுக்கு அந்த இதாக வசுதேவர் இருக்கக்கூடிய அஞ்சு சகோதரிகள் அஞ்சு அத்தைகள் குந்தி ஒரு முதல் பெரிய அத்தை அவர்களுடைய பிள்ளைகள் தான் பாண்டவர்கள் அவருக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அத்தை பிள்ளைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கக்கூடிய மிகவும் உற்றார் உறவினர் சுகிருத்து எல்லாம் வேண்டியவர்கள் எல்லாம் சர்வம் கிருஷ்ணான்னு இருந்தவர்கள் அடுத்தது ரெண்டு அத்தைகள் ராஜாதி தேவி ஒரு அவருடைய பெண்ணான மித்திர வந்தே கல்யாணம் செய்வது பின்னால் ஒரு அர்த்தவரால் சுத்து அவருடைய பெண்ணான பத்ரையை கல்யாணம் செய்வது ரெண்டு அத்த பிள்ளைகள் விரோதிகள் சிசுபாலன் தந்தபக்திரன் சிசு பாலன் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் வந்து கண்ணனுக்கு விரோதிகள் எதிரிகள் அதாவது ஜெயவிஜயர்கள் வந்து எப்படி ஹிரண்ய கசு ஹிரண்யாட்சனாக வந்து ராவண கும்பகணனாக வந்து இங்கே சிசுபாலன் தந்தபக்தன் அவர்கள் அப்படி எதிரியான் ரெண்டு பெண்கள் ரெண்டு அத்தை பள்ளி பெண்கள் இவர்களுக்கு வந்து கண்ணனை கல்யாணம் செய்து கொடுங்கள் ஒரு அத்தையினுடைய குழந்தைகள்லாம் பு புத்திரர்கள்லாம் இவர்களுக்கு பந்துக்கள் மிகவும் முக்கியமான சுகரத்துக்கள் இவர் கண்ணனையே தெய்வமாக கொண்ட கொண்டவர் அப்படி ஒரு விஷயம் அப்படி ரா தேவியினுடைய பெண்ணான மித்திரவிந்தைய அவளுக்கு கண்ணன் ஆனால் இந்த துரியோதனுடைய வசத்தில் அவன் கண்ட்ரோலில் இருந்த அந்த விந்தன் அருவிந்தன் அவர்கள்லாம் தடுத்ததுனால அவள் பார்த்து நிற்கிற ஒரே மற்ற ராஜாக்கு பார்த்து பலாதவனாக அபகரித்தின்னு போனார் அப்போது கண் அர்ஜுனன் என்ன பண்ணும் கசின் பிரதர் அப்போ கசின் பிரதர் வேணும் அவள் ஹெல்ப் பண்ணால் வராருவர் ஏதாதுன்னு கோசல தேசத்து அதிப அதிபதியான தர்மிஷ்டனான நக்ரஜித்தின்னு ஒரு ராஜன் இருந்தார் அவருக்கு தகப்பன் பேரால பிரசித்தடைந்தேன் போழடைந்தவளான மிகவும் காந்தியோட தேஜஸோட ஒளி ஒளி பொருந்தியவனால் இருக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தாள் தான் நாகரஜித்தின்னு சொல்லப்பட்டவள் க அப்போ தான் இந்த நப்பின்னைன்னு சொல்கிறார் இல்லையா அந்த நப்பின்னை தான் அந்த சத்தியா நாகரதி இப்படி வைஷ்ணவர்களை சொல்கிறது ஒரு ஒரு விஷயம் உண்டு ராஜாக்கள் வந்து ரொம்ப கூர்ந்த கொடுமையாக ரொம்ப ஷார்பஸ்டாக கொம்பு கொண்ட அடக்கவே முடியாதகளான வீரர்களுடையும் அந்த வாசனையை பார்க்கவே பார்க்குற போதே அதை நுகர்ந்தாலே தாங்க முடியாது அப்படி கோபம் வரக்கூடிய போக்கிரியா அசுரத்தனமாக இருக்கக்கூடிய ஏழு காளைகள் ஏழு காலமாடுகள் ஜெயிக்காம அவர்களை விவாகம் செய்வதற்கு முடியாமல் போயிட்டார்கள் ராஜா கண்ணன் அப்படி ஒரு ஒரு பணையம் வச்சிருந்தார் எப்படி சீத்தைக்காக அந்த சிவதனுஷ நான் ஏத்தணும் நான் ஏத்தினா அப்போ வந்து சீரே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு இல்லையா யாராலும் முடியல ராமர் பி பண்ணார் இல்லையா எடுத்தார் நாள் ஏற்றுக்கிறதா பண்ணார் பட்டர் முடிஞ்சு போச்சு உடைச்சாச்சு முடிஞ்சு போச்சு அப்போ ஜெயிச்சார் அந்த மாதிரி இங்கே ஏழு காளைகள் அது அசுரத்தனமான காளைகள் அடக்கவே முடியாதுன்னு மகா கூர்மையான கொம்பு கொண்டவர்கள் வீரர்களுடைய அந்த வாசனையே தாங்காது போக்குறின் அப்படிப்பட்ட ஜெயிக்க முடியாமல் எல்லாராலும் முடியலை அப்போ யாதவர்களுக்கு அதிபதியான அந்த கண்ணன் அவளை வந்து காளைகளை ஜெயித்தவனால் அடைய முடியாது ஜெயித்தா அடைய முடியும் யாரை நாக கேள்விப்பட்டு பெரிய சைன்யத்தோடு சேர்ந்துட்டு அந்த கோசல தேசம் வரை கோசல தேசம் இந்த அயோத்தியா இருக்கக்கூடிய தேசம் கௌசல்யா மாதாவினுடைய இடம் அதுதான் அப்படின்னு அதனால தான் அயோத்தியா கௌசல்யா மாதா மட்டேருந்து அது அப்படி கோசல தேவத்து ராஜானும் தோழப்பட்டு உடனே பகவான் வரான எதிர்கொண்டு அழைத்து ஆசனம் கொடுத்து பலவிதமான உபச்சாரங்கள் செய்து பூஜா திரவியங்களால் பூஜை செய்யக்கூடிய இருந்து கொண்டும் பகவானால ஆமோதிக்கப்பட்டான் ஆஹ் ஒத்துக்கொள்ளப்பட்டான் பகவான் உண்டு ஆமா வந்து பண்ணிடுவார் ஒத்துக்கொள்ளப்பட்டான் வருமா பார்ப்போம் பொத்தி ஒன்னிலிருந்து ராஜன அவருடைய அத்தை கண்ணனுடைய ஒரு அத்தைன் அஞ்சு அத்தையில் ஒரு அத்தன் ராஜாதி தேவின் பேர் இதனுடைய விவரங்கள்லாம் ஏற்கனவே சொல்கிறோம் ஒம்பதாவது ஸ்கந்தம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அத்தியாயங்கள்லாம் கடைசியில் சொல்கிறோம் இந்த கண்ணன் சரித்திரம் ஆரம்பிக்கட்டு முன்னாலே சொல்லியாச்சு அதில் அவளுடைய பெண்ணான மித்திரவிந்தை அவளை மற்ற ராஜாக்கள்லாம் பார்த்துன்னு போதே அந்த கிருஷ்ணன் வலுவில் அவளை அவளுக்கு பிரியம் மித்திரவிந்தே கிருஷ்ணனாக போகணும் கவர்ந்து கொண்டு சென்றார் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விந்தன் அணுவிந்தன்கிறவர்கள் துரியோதனுடைய வசத்தில் இருந்தார்கள் அவர்கள் வந்து கண்ணனை இந்த மித்திரவிந்தை அவருடைய சகோதரி மனப்பல விரும்பலை துரியோதனை கொடுக்கணும்னு பார்த்தார்கள் அவளுக்கு கண்ணனை அடையணும் கண்ணனை வந்து வலுவிற கவர்ந்து கொண்டு தன்னுடைய அத்தை பிள்ளை அத்தை பொண்ணு தான் அத்தை பொண்ணை ரெண்டு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க இன்னும் மித்திரவிந்தை இன்னொன்று வந்து பத்ரா அப்படின்னாரு இப்படி ராஜனே கோசல தேர்ந்த நக்னஜீட்டும் ஒரு நேர்மையான ஒரு ராஜா அவன் அவனுடைய பெண் சக்தி மிக அழகானவள் நாகரீஜ பெண்ணுங்கிறதுனால நாகரீஜத்தின் பேதப்பட்டவள் அவன்தான் நப்பினைன்னு காண்பிக்கப்படுகிறாள் திருப்பாவின் அந்த ராஜாவினுடைய நிபந்தனை பிரகாரம் ஏழு காலைகளையும் ஜெயித்தியும் அவளை கல்யாணம் பண்ண வந்து எந்த ராஜாக்களையும் முடியலை ஏன்னா அந்த காளைகள்லாம் கூர்மான கொம்புகளாக இருக்கும் போய் யாராலே அடக்க முடியாத இருக்கும் வீரர்களுடைய அந்த வாசனையை தாருங்காது அப்படி கப்படும் சூ சூடு இருந்தது அசுர காளைகள் அந்த காளைகளை ஜெயிக்கக்கூடிய ஒன்றும் அவளை அவளை அடையலான்னு தெரிஞ்சு கொண்ட யாதவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு சிரோமணியாக இருக்கக்கூடிய யாரவை சிரோமணியான பகவான் கண்ணன் பிரிய சேனையோட கோசலை தீர்த்து போனார் அதுதான் அயோத்தியாதான் அப்போ அங்கே கோசலராஜாவரை சந்தோஷத்தோடு வரவழைச்சு எதிர்கொண்டு அழைத்து ஆசனம் கொடுத்து பலவிதமான உசத்தியான வஸ்துக்களால் உபஜாரம் பண்ணி வரவேற்றேன் கண்ணன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டான் ஆராதனை பண்ணதை ஏற்றுக்கொண்டான் மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்பணம்